பாடம் ஒரு அத்தியாயங்களை ஓதுவதும் அத்தியாயத்தின் கடைசி வசனங்களை அத்தியாயங்களை முன்பின்னாக ஓதுவதும் ஒரு அத்தியாயத்தின் ஆரம்ப பகுதியை மட்டும் ஓதுவதும் நபிசு அல்லாஹு அணைகி வசல்லம் அவர்கள் அல்மினூன் என்ற அத்தியாயத்தை சுபுகு தொழுகையில் ஓதிக் கொண்டிருக்கும் போது மூசா அலேஹிசலாம் அவர்கள் ஹாரூன் அலிஹலாம் அவர்கள் பற்றி கூறப்படும் வசனங்களோ அல்லது ஈசா அலிஹலாம் அவர்கள் பற்றி கூறப்படும் வசனங்களோ வந்ததும் அவர்களுக்கு இருமல் ஏற்பட்டது உடனே ருக்குவ செய்தார்கள் என்று அப்துல்லா பின் சாயிப் வழியாக அறிவிக்கப்படுகிறது உமர் அலி அல்லாஹின் அவர்கள் முதல் ரக்காத்தில் பக்கரா அத்தியாயத்திலிருந்து நூற்றி வசனங்களை உதினார்கள் இரண்டாம் ரக்காத்தில் நூறு வசனங்களுக்கு குறைவாக உள்ள அத்தியாயங்களில் ஒன்றை உதினார்கள் அஹ் முதல் ரகாத்தில் அத்தியாயங்களையும் உமர் அலிங் அவர்கள் இவ்விரண்டு அத்தியாயங்களையும் அவர்களுக்கு பின்னே தாமம் தொழுதாகவும் அகனப் குறிப்பிட்டார் இபுன் மசூதர் அலி அல்லாஹூங் அவர்கள் அன்பால் அத்தியாயத்தில் நாற்பது வசனங்களையும் இரண்டாம் ரக்காத்தில் நடுத்தர் அத்தியாயங்கள் ஒன்றையும் ஓதினார்கள் இரண்டு ரகாத்களிலும் ஒரே அத்தியாயத்தை அல்லது ஒரே அத்தியாயத்தை பகுதி பகுதியாக இரண்டிர காத்துகளில் மோதுவது பற்றியும் கதாதா குறிப்பிட்டபோது எல்லாம் அல்லாஹுவின் வேதமே என்றார்கள்